வணக்கம் நெற்றியின் ஆயிரத்தி நூற்றி செய்தி சேவை ஜூலை 23 மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் மூன்றாவது நீதிபதியின் விசாரணை இன்று நடைபெறுகிறது வேலூர் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் கை துப்பாக்கி வைத்திருந்ததாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆதார் அட்டை வைத்து இருப்பவர்கள் எல்லோரும் இந்திய குடிமகன்கள் இல்லை என மதுரை உயர்நீதிமன்ற கிளை முக்கியமான வழக்கொன்றில் தீர்ப்பு வழங்கியுள்ளது சென்னையில் கட்டிட சாரம் இடிந்து தொழிலாளி குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளாா் காவிரி ஆற்றில் அதிக நீர் திறக்கப்பட உள்ளதால் கரூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி டெல்டா மாவட்டங்கள் அனைத்திலும் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இளைய தலைமுறையினர் சாதிக்க நாட்டுப்புற கலைகள் அவசியம் என அமைச்சர் பாண்டியராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் காடையாம்பட்டி சேலம் உள்ளிட்ட வட்டங்களில் நேற்று காலை மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது இதன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை கடல் காற்று காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் ஐந்தாயிரம் பேர் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை இந்திய செய்திகள் கர்நாடக மாநிலம் சிக்கோட்டியில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசவிருக்கிறார் இலங்கையை நாம் பக்கத்து நாடாக மட்டும் பார்க்கவில்லை தெற்கு ஆசியாவிலேயே நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டாளி நாடாகவே இலங்கையை பார்க்கிறேன் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரமாட்டோம் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு முன்கூட்டியே எட்டப்படும் என பாஜக தலைவர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் கனமழை பெய்து வருவதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அந்த மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் பார்வையிட்டார் ஜம்மு காஷ்மீரில் காவல்துறை அதிகாரியை சுட்டுக் தீவிரவாதிகள் மூன்று பேரை போலீசார் சுட்டுக் கொண்டுள்ளனர் வேலைநிறுத்த போராட்டம் மூன்றாவது நாளாக நேற்றும் நீடித்தது இதனால் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அயல்நாட்டுச் செய்திகள் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையிலும் இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கும் தனது முடிவை முன்னெடுத்துச் செல்லப் போவதாக அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் நேட்டோ உறுப்பு நாடுகளில் ஒன்றான மான்டினிக்ரோதான் மூன்றாம் உலகப் போரை உருவாக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் அமெரிக்காவின் மேக்டொனால்டு உணவகங்களில் சாலட் சாப்பிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிரவாதிகள் பலர் போட்டியிடுகின்றனர் இதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன இணையதள வசதி இல்லாததன் காரணமாக பேஸ்புக் வசதியை பெறாதவர்கள் விரைவில் ஃபேஸ்புக் வசதியை பெறும் பொருட்டு இரண்டாயிரத்தி ஆண்டில் ஃபேஸ்புக் சொந்தமாக செயற்கைக்கோளை நிறுவ உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லைப் பகுதியில் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள ஹமாஸ் இயக்கமும் இஸ்ரேலும் சம்மதம் தெரிவித்துள்ளன கனடா நாட்டில் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் காட்டு தீ பரவி வருகிறது இதன் காரணமாக அங்கிருக்கும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் குளிர்பானங்களை பருகிவிட்டு தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் டிராக்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அதனை பயன்படுத்த அமெரிக்காவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன லத்தின் அமெரிக்காவின் டொமினிக்கன் குடியரசு நாட்டில் கரீபியன் கடலில் அதிகரித்து வரும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது அலபாமா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கேசுவ்சிங் பணியாற்றி வருகிறார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான இவர் தனது குழுவினருடன் சேர்ந்து ஒரு வயதான எலியின் உடலில் உள்ள தோல் சுருக்கங்கள் மற்றும் முடி உதிர்வை சரி அந்த எலிக்கு இளமை தோற்றத்தை உருவாக்கும் வழியை கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளாா் வணிகச் செய்திகள் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள சிறிய நடுத்தர நிறுவனங்கள் பயன்பெறும் நோக்கில் மீண்டும் ட்யூட்டி டிராபேக் திட்டம் அமலுக்கு வரவுள்ளது நடப்பு நிதியாண்டில் புதிதாக ஒன்று புள்ளி மூன்று கோடி பேரை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய என வருமான வரித்துறைக்கு மத்திய நேரடி வரிகள் ஆணையம் இலக்கு நிர்ணயித்துள்ளது தமிழகம் முழுவதும் விரைவில் கனிமங்கள் வெட்டியெடுக்க ஆன்லைனில் பர்மிட் வழங்கப்பட உள்ளதாக கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அனில் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் சீனியர் செக்யூர்டு நோட்ஸ் கடன் பத்திர முதலீட்டாளர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது பிரிட்டன் தலைநகர் லண்டனில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இக்கூட்டம் நடைபெறவுள்ளது பொதுத்துறை வங்கிகளால் இயக்கப்படும் 25 ஐந்து சதவீத ஏடிஎம்களில் மோசடிக்கு வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூனியர் மல்யுத்தம் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவை சேர்ந்த சச்சின் ரதி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய இளம் வீரர் லக்ஷயா சென் தங்கப்பதக்கம் வென்று சாதித்துள்ளார் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னம் விவகாரத்தால் காலி கிரிக்கெட் மைதானம் அகற்றப்பட மாட்டாது என இலங்கை அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டிகளில் ஒலிம்பிக் சாம்பியன் இங்கிலாந்தை ஒன்றுக்கு ஒன்று என இந்திய அணி டிரா செய்தது ஜுவான்டஸ் அணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு அந்த அணியினர் அவரது ராசியான இலக்கமான இலக்கம் ஏழை அளித்துள்ளனர் இந்திய விக்கெட் கீப்பர் விதித்திமான் சாஹாவுக்கு இந்த மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்தின் தொடக்கத்திலேயோ வலது தோள்பட்டை காயத்துக்கு இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டரில் அறுவை சிகிச்சை நடக்க இருப்பதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது டெஸ்ட் கிரிக்கெட்டில் சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என சச்சின் டெண்டுல்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் அமெரிக்காவில் நடைபெறும் இந்திய சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நடிகர் கமலஹாசன் மற்றும் அவரது மகள் ஸ்ருதிஹாசன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இயக்குநர் பாரதி ராஜா இயக்கியுள்ள புதிய படம் ஓம் இந்த படத்தில் அவரும் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் எம் என்ற படத்தின் விரிவாக்கம் நந்தகோபாலன் குமரன் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது படத்தில் கார்த்திக் குப்புராஜ் இயக்கத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தை தொடர்ந்து அவர் கே எஸ் இயக்கத்தில் நூற்றி படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இத்தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செய்விமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்